வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டர் முதலான ரிஷிகளெல்லாம் பிரம்ம நிதியாக கொண்டாடப்படுகிறார்கள் நிதி என்றால் செல்வம் பிரம்மத்தையே தங்களுக்கு செல்வமாக கொண்டவர்கள் ரிஷிகளும் முனிவர்களும் அதிலே மகரிஷிகள் இன்னும் சிறப்பு பெற்றவர்கள் லோகத்தினுடைய நன்மைக்காக ஆராய்ந்து பல நூல்களை இயற்றி வைத்தவர்கள் உபதேசங்களை சொல்ல வைத்தவர்கள் வசிஷ்டருடைய வழி தோன்றல் வேதவியாசர் அவர் மகாபாரதத்தில் விதுரும் திருத்தராட்டனும் பேசிக்கொண்டதை வைத்து ரொம்ப ஆச்சரியமான பல கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார் அவைகளைத்தான் விதரநீதி என்று பார்த்து வருகிறோம் இந்த நாளில் அதுவும் கலியுகம் உழவு தூரம் வளர்ந்து இருக்கிற நாளில் நிறைய சொல்றோம் இதெல்லாம் வளர்ந்து போயிருக்கிற நாளில் குளோபல் வில்லேஜ் பேச ஆரம்பிச்சுட்டோம் இந்த உலகம் முழுவதுமே ஒரு சிறு கைக்குள் அடங்குற அளவுக்கு அவ்வளவு டிராவல் இன்னைக்கு வளர்ந்து போச்சு யாரும் எங்க வேணா போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறச்சே ஏன் வெளியில போய் வேலை பார்க்கறது வேண்டாங்கிறாரே என்றால் அது அடிப்படையில் ஒரு கருத்து தேசாந்தரகத்தனான புத்தரன் பக்கலிலே பித்திருக்க என் கிடக்குமா போலே பக்கலிலே திருவுள்ளம் குடிபோய் என்ன பிளோக்காச்சாரிய மக்களும் அவள் சந்தோஷப்படுறதும் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்க இருந்ததும் எக்ஸ்க்ளூசிவ் நினைச்சிருக்கோம் அது தனி அவள் சந்தோஷப்படுறதுக்காக நான் வாழ்ந்தா என் வாழ்க்கை உட்படாது என் வாழ்க்கை நன்னா இருக்கணும்னா சந்தோஷப்பட முடியாது இப்படின்னு ஒண்ணுக்கு பகைமை இருக்கிறதா நாம நினைச்சுட்டு நாம நன்னா இருந்தா தாய் சந்தோஷப்படாது புரிஞ்சுக்க வேண்டாம ஒரு பிள்ளையோ பொண்ணோ நன்னா முதல்ல சந்தோஷப்பட தாய் தான் அப்படி இருக்கிறேன் பார்த்து கட்டுப்பட்டி ஆனா வீட்டோட இருந்து என்ன நாயப்பசாமி என் வாழ்க்கையை பாக்குறதுன்னா அப்ப அடிப்படையில நம்ம தப்பா ஒண்ணு புரிஞ்சிட்டு இருக்கோம் வாழ்க்கை நன்னா அது அவ சந்தோஷமா இருக்க போறது அவ சந்தோஷப்படணும்னா என் வாழ்க்கை கட்டுப்போடும் நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு தாய்க்கு என்னமே இல்லையே ஆனா அவளுக்கு ஏது என்னம்னால் நம்ம கூட இருக்கட்டும் நல்லா வேலை பார்க்கட்டும் என்னால முடிஞ்சதை அவாலு பண்றேன் அவர்களால முடிஞ்சதை எனக்கு பண்ணட்டும் அருகில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலாம் இல்லையோ எந்த தாயா இருந்தாலும் இதத்தான் எதிர்பார்க்க போகிறாள் நமக்குன்னு உற்சார்கள் உறவினர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உதவி வர்றதுக்கு ஆட்கள் இதெல்லாம் நம்ம தேசத்துலதான் நிறைய கிடைக்கும் மற்ற இடத்துல குறவாத்தான் இருக்கும் எங்கெங்கும் போய் வேலை பார்த்துன்னு தான் இருக்கா அவரவர்கள் தாய் தந்தையர்களை குறித்து வருத்தத்தோட தான் இருப்பா ஓ அவர்களுக்கு நம்மால பண்ண முடியலையேங்கிற ஏற்றம் இருக்கத்தான் இருக்கும் எங்க வெளிநாட்டுல போய் பாருங்க உபன்யாசம் ஏற்பாடாறுது சங்கீத கச்சேரின்னு ஏற்பாடு ஆறுதுன்னா வந்து கேப்பா ஏன்னா யாரும் பக்கத்துல இருந்தா அந்த அருமையே தெரியாது தூரத்துக்கு போனப்புறந்தான் அந்த அருமை அவளுக்கு தெரியல ஏன்னா அவ அந்த லாஸை எங்கேயானு சரிக்கட்டி ஆகணுமே அதுக்காக கண்டிப்பா செலவழிப்பா மேல அந்த நாட்டுல பொழுதுன்னு நிறைய கிடைக்கும் கீத படிக்கிறதுக்கு பாகவதம் படைக்கிறதுக்கெல்லாம் பொழுது சரியா ஆஃபீஸுக்கு போனா சரியா திரும்பி வந்து சனி ஞாயிற்னா போகவே வேண்டாம் நம்ம நாட்டில் என்ன எல்லா நாளும் உழைக்கிற ஒரு பண்பாட்டை வேற வளர்த்து வச்சுருக்கோம் அதனால அவ வாளுக்கு பிரைவேட் டைம் வீணாவே போகாது இந்த விதத்திலாம் நன்னா தான் ஆனா ஒரு ஏக்கம் உள்ளூர இருக்காதான் பெற்றோருக்கு கூட இருந்து பண்ண முடியாத எங்கேயோ தள்ளி இருக்கமே அவளுக்கு என்ன ஆயிடுச்சோம் சட்டுன்னு அம்மாக்கே உங்கட்டா கால் உழஞ்சி போச்சுன்னா அடுத்த பிளைட்டை பிடிச்சா ஓடியா வர முடியும் என்ன திரும்ப திரும்ப பதை போட போன்ல கேட்டுருக்கலாம் ஆமா வேற என்ன நமக்கு அங்க வேலை வேணும் வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு சொன்னா எப்பயோ விட்டு கொடுத்தாகும் என்று சொல்லி அதுக்கு தான் அவர்கள் திருப்தியா இருந்து விட்டார்கள்னு ஒரு நாளும் தப்பா நம்ம நினைச்சுள்ளவே கூடாது அவள் அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கத்தான் இருக்கும் சிதறன் சொல்றாரு அந்த ஏக்கத்தை போக்கிக்கோங்களேன் எப்ப வாய்ப்பு இந்த இடத்துல நன்னா இருக்கோ அப்ப தாராளமா இங்கேயே வேலையை தேடிக்கொள்ளலாம் அன்றுவானா நமக்கு வேலை வாய்ப்பு பாரதத்தில் குறவு ஆனா இன்னைக்கு எல்லா நாட்டினுடைய ஜாப்ஸும் நம்ம நாட்டுக்கு தான் அப்ப தாராளமா இங்கே வேலை பாத்துக்கலாம இல்லையே மற்ற நாட்டெல்லாம் வேலை இல்லையே போங்கிறான் நம்ம நாட்டில் வேலை இருக்கு இருக்கு வா வாங்கிற அப்ப திரும்பி வந்தா இப்ப ரெண்டு நாள் எடுத்து பாருங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன எழுதி வச்சாரோ அதை பண்றதுக்கு இப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கேன் அப்ப தாராளமாக யோசிச்சு பண்ணலாம் இதை போல பல கருத்துக்களை கடந்த நாட்களில் சில முக்கியமானது இன்னைக்கு பார்க்க போறோம் ஈர்ஷியா கிருணி நசந்துஷ்டா குரோதனஹா நித்திய சங்கிதா பரமபாகிய உபஜீவி நித்திய துக்கிதாக கீழே சொன்னே தினப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆறு சொன்னேன் நித்தனி துன்பப்பட்டு இருக்க வேண்டியதான் உனக்கு இன்பம் ஆர்யவை ஈர்ஷியா பிறர் கொஞ்சம் நன்னா இருந்துட்டா பொறுக்க மாட்டாத பொறாமப்படுற மொழியம் பொறாமை அதாவது தயை உடையவன் ஒருத்தரை பார்த்து இறக்க குணம் உடையவன் இறக்க ஆனா அந்த இரக்கம் அளவுக்கு அதிகமாக போய்விடுவதே கூடாது அப்ப அளவுக்கு அதிகமாக இரக்கம் நசந்துஷ்டா வாழ்க்கையில திருப்தியே படறது அவருக்கு தெரியாது என்ன கிடைச்சாலும் என்ன பெற்றாலும் சரி கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறானோ இல்லையோ அவன் தான் நசந்துஷ்டா எத கண்டு திருப்தியே அடையாதவன் சந்துஷ்டி இல்லாதவன் குரோதனா எப்போதும் கோபத்துக்கு வசப்படுறவன் வயசாக வயசாக கோபம் குறையணும் இள ரத்தம் ஏதோ கொதிக்கிறது கோபம்னு சொல்லலாம் நாற்பதாச்சு நாப்பத்தஞ்சாச்சு ஐம்பதாச்சா கோபம் போயிட வேண்டாமா ஆனா இன்னும் வயசாக வயசாகவும் கோபம் போகாது இருந்தது இப்பதான் கோபம் வருதுன்னு சொன்னால் அப்ப வாழ்க்கை இனிக்க போவது கிடையாது இப்ப இதனால எல்லாம் நஷ்டம் யாருக்கு நான் பொறாமப்படுறேன்னா யார பார்த்து பொறாமப்படுறேன்னா அவருக்கு நஷ்டம் இல்லை நாம நினைச்சிட்டு இருப்போம் ஊர்லாம் என்னை பார்த்து பொறாமப்படுறது கண்ணடி படக்கூடாது என்ன அடிப்பட்டாலும் சரி கண்ணடி மட்டும் படவே கூடாது ஒருத்தர் பொறாமப்பட்டுவிட்டா எனக்கு என்னமோ ஆயிடும்னு நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் கவலையப்படாதீங்க பக்தியில் இதற்க இடமே கிடையாது ஒருத்தர் பொறாமப்பட்டு கண்ணு போட்டுட்டார் அதனால எனக்கு எல்லாமே கட்டுப்போச்சு அப்ப பகவானுடைய கருணைங்கிறதுக்கு வேலை இல்லாத போடும் நான் பண்ண நல்லதுக்கு பிரயோஜனமே இல்லாத போடும் நான் நல்லதை பண்ணிருக்கேன்னு ஆகணும் ஆனா இவர் நல்லதை பண்றதை பார்த்துட்டு ஊருக்கு பிடிக்கல சுவாமி அவ பொறாமப்பட்டு கண்ணு போட்டுட்டா அதனால அவர் கட்டுப்போயிட்டார்னால் அப்ப தர்மம் என்ன இருக்கு தர்மசாஸ்திரமான நல்லது பண்ணுங்கிறது நல்லது பண்ணா ஒருத்தர் கட்டுப்பாடுவர் நீங்க இப்ப வச்சிருந்தோம்னா அப்ப மொத்த தர்மமே ஆட்டம் கண்டு போகும் அதனால யாரோ தீயவர்கள் நாலு பேர் கண்ணு போட்டு கண்டிப்பா நமக்கு எந்த தப்பு நடந்துறதே நடந்துடும் நம்ம பல சமயத்துல பயப்படுவோம் வாசல்லாம் திருஷ்டி சுத்தி போட்டிருக்கா பூஷணிக்காய் சுத்தி போட்டிருக்கார்கள் கற்பூரம் எருங்கின்றிருக்கு குங்குமா கீழே கிடக்கிறது மிதிச்சா என்ன வந்துருவோம்னா அதுக்குதான் திருமந்திரம் ஜயம் சரமஸ்லோகம் ஸ்ரீராம ராம இத போன்றவற்ற வாயில உச்சரிச்சுட்டே நடந்து போனோம்னால் கீழே எது இருந்து ஆபத்தே இல்லை ஏன்னா அதுலேயே தானே பெய் பிசாட்சி உட்காந்துருக்குமா இல்ல ஏதோ கடைக்கு திருஷ்டி சுத்தி போட்டு வாசலை கொண்டு போட்டிருக்காள்னா அந்த கடையில இருந்த கட்டம்லாம் பூசணிக்காய் கொண்டே உட்காந்துருக்கும் இதெல்லாம் நாத்திகவாதிகள்லாம் மூட நம்பிக்கைன்னு ஆத்திகர்களை சில வாய்ப்புகளை நாமும் கொடுக்கவே கூடாது என்ன ஏதோ திருஷ்டி சுத்தி போட்டிருக்கா கொண்டு போட்டிருக்கா முதல்ல இந்த மாதிரி சுத்தி போடுறதுனால ஏதாவது நடக்குமாங்கிறதே சந்தேகம் நடக்கும்னு வச்சுக்கோ யாருடைய நம்பிக்கை நாம அப்பா சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படியே நடக்கும்னாலும் அதை நான் மிதிச்சுட்டாலோ என்னவோ ஏதாவது வேண்டாம் மிதிக்கணும்னு கூட சொல்ல வரல அதை கண்டு பயப்படக்கூடாது என்ன பண்ணுமோனு சுத்தியா அப்ப சொல்ல வேண்டியதான் வாயாலே திருமந்திரத்தை நமோ நாராயணான்னு சொல்லிப்போம் ஸ்ரீராம சொல்லிப்போம் ஒத்தர் நம்மள ஒண்ணும் பண்ணாது யாருடைய கண்ணடியும் ஒண்ணும் பண்ணாது ஆனா இங்கே சொல்லிட்டு இருக்கார் பொறாமப்பட்டா பொறாம பட்டமா சுகப்படுறதில்லைங்கிறார் யார் பேர்ல பொறாமப்படுறமோ அவருக்கு ஒண்ணும் நட்ட இல்ல இப்போ பொறாமப்பட்ட நமக்குத்தான் ஆபத்து வந்துடும் ஏன்னா இப்ப சொல்லிட்டு இருக்கிற ஒன்னொண்ணுமே ஒரு மன அழுத்தத்தை என்னுடைய ஏற்படுத்தும் நான் பொறாமப்பட பொறாமப்பட அவன் இருக்கானே நர பல்ல கடிக்கிறேன் வயர் எரியது பசியில எரியல இப்போ அவன் நன்னா இருந்துட்டானேன்னு பார்த்து வயர் சரி செல்கிற மூலியம் பசியில அசிடட்டி ஆல மருந்து கொடுத்து குணப்படுத்த விடலாம் இன்னொருத்தன் நன்னா இருக்கானேங்கிறதுக்காக வயர் எந்த மருத்து குணந்து குணப்படுத்த நாம நன்னா இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறது தான் ஒரே மருந்து இன்னொருத்தர் நன்னா இருக்கா நன்னா இருக்கா நினைச்சிருந்து பொறாம படுறதுக்கு நமக்கு என்ன குறைச்சல் நாம நன்னதான இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்தா தான் இதுக்கு மருந்தே அப்ப பொறாமையோ அடுத்து கிரிணி இரக்கம் அதீத இறக்கம் அர்ஜுனன் பட்டது தான் இரக்கம் யாரிடத்துல இரக்கம் காட்டணுமோ அங்கதான் காட்டணும் ஒரு வைத்தியர் எனக்கு ரண சிகிச்சை ஆபரேஷன் பண்றதுக்கு வந்தார் அவருக்கு ரொம்ப இறக்கம் வந்துருச்சு கத்தி எடுத்து இவனை வெட்டலாமா பெரிய பாபம் இல்லையா வேண்டாம்னா அப்படின்னு இறக்கத்தோட அப்படியே கத்திய கழு வச்சார் என்னைய விட்டார் களை போயிட்டார் என்ன ஆகும் கை முளுக்க புண்ணு பரவி ஆம்பியூட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் அதனால இறக்கம் காட்ட வேண்டிய இடத்துல தான் காட்டணும் பந்துக்கள் இடத்துல இறக்கம் காட்டணும் அது எங்கோ அங்குதான் அஸ்தான ஸ்னேகாருண்ய தர்மா தர்ம தியா குலம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷாஸ்திராவதரணம் கிருதம் ஆள வந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் சொல்றார் எதுக்காக அர்ஜுனனுக்கு கண்ணன் கீட்ட உபதேசித்தான் தெரியுமா அர்ஜுனன் தேவையில்லாத இலக்கத்துல இறக்கம் காட்டுட்டான் எங்க அன்பு காட்டக்கூடாதோ எங்கு இரக்கம் காட்டுவது கூடாதோ அந்த இடத்தில் அர்ஜுனன் செய்தான் இத பெரும் குற்றம் யாமுனாச்சாரியர் சன் இரக்கம் காட்டுனது கூட குற்றமான துரியோதன போல ஒரு தீய சக்தி நடக்கிற இரக்கத்தை காட்டினால் கண்டிப்பா குற்றம் கிருப சந்ததா கிருப்பையா விஷ்டம் அசூபூர்ணா குலே கஷணம் ஸ்லோகம் பறையா கிருப்பையா அதித்தமான கிருப்பையாலே நான் காட்டுக்கு கூட தயார் பிச்சை எடுக்கிறது கூட தயார் இவாட கொள்ள மாட்டேன் அப்படின்னு பேசுற அளவுக்கு அந்த இறக்கம் போயிடுவோம் இல்லையோ அது நல்ல வாழ்நடத்துல காட்டியிருந்தா உண்டு தீவனத்தில காட்டுத்தான் ஆனாலும் இரக்கம் அதிக இறக்கம் கூடாது என்ன சந்தோஷ எப்போதுமே சந்தோஷம் இல்லாமல் கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுபவன் வாழ்க்கையிலும் திருப்தியா இருப்பார் அடுத்தது அடுத்தது ஆகாசத்துல பறக்கிறதுக்கே ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியலன்னு அர்த்தம் கிரௌண்ட்ல இருக்கணும்னு இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அங்கேயே பறக்கிறதுக்கு பார்த்தும்தான் எது கிடைச்சதோ கிடைச்சது உனக்கு ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டது கிடைச்சது அதோட திருப்தியா இருக்கணுமோ இல்லையோ கிடைச்சது ஒருவேளை இதை விட நிறைய ஆசைப்பட்டிருக்காமோ அப்படின்னு மறுபடியும் ஆசைப்பட்டா எனக்கு பத்தாயிரம் ரூபா ஒண்ணுன்னு நினைக்கிறேன் பத்தாயிரத்தி ரூபாய் கிடைச்சது திருப்தி அடைந்துமா இல்லையா ஒருவேளை நினைச்சதே நம்ம பதினைஞ்சாயிரம் நினைச்சிருக்கணுமோ நம்ம போய் பத்து நினைச்சு ஏமாந்து போட்ட போட்டிருக்கேன் நினைக்கிறது தான் திருப்தி இல்லாம இருக்கிறது எத்தையும் குறைபட்டு கொண்டே சொல்லுவது ஆரோக்கியம் ஓரளவுக்கு தான் நமக்கு இருக்கும் அதுக்கு மேலேங்கிறது கிடைக்காது இருக்கிற ஆரோக்கியத்துல நம்முடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு அழகா எல்லா காரியத்தையும் ஆக்டிவா பண்ணிட்டு போட்டு கத்துக்கணும் அதை விட்டு இப்படி இருந்தா நான் அதை சாய்ச்சிருப்பேனே அப்படி இருந்தா இதை சாய்ச்சிருப்பேனா அப்படி இல்லையே எப்ப இல்லையோ அப்ப இருக்கிறத வச்சுதான் நம்மால முடிந்ததை செய்ய வேண்டும் அதனாலே திருப்திப்படுவது முக்கியம் அது இல்லாமல் இருக்க துக்கப்படுறான் குரோதனா எப்போதும் கோபம் எதற்கும் கோபம் சுவாமி அவரை பார்த்தாலே ஒருவேளை எரிமலை வெடிச்சுட்டே இருக்கோ என்ன சந்தேகமா இருக்குன்னா கோபப்படுறவனுக்கு தான் நோயே வரப்போகுது கண்டிப்பா இவனுடைய வாழ்க்கை முறையே அலமந்து போக போகிறது கோவப்பட்டு ரத்தா கூட போறது கோபப்பட்டாலே அந்த டென்ஷன்னாலேயே தான் சாமி சக்கரை கூடின் இருக்கு இன்னைக்கு பல பேர் டயாபெட்டிக்ஸ் எதுனால சொல்றா வாழ்க்கை முறை சரியில்லை உடற்பயிற்சி இல்லை ஒரே பிஹேவியரல் ப்ராப்ளம் எமோஷன் சென்டிமெண்ட் ஒரே கோபம் இதனாலேயே டென்ஷன் இந்த டென்ஷன் மன அழுத்தத்தினால எதுக்கு இப்ப இதெல்லாம் நமக்கு அழகா பக்தனா இருந்து கண்ணன் திருவடிகளை சரணம் சொல்லிட்டு ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துட்டு ஒரு வேலையை பார்த்து நிம்மதியா ஆழ்வாராச்சாரிகளை பத்தி நினைச்சு வாழ்ந்து போறதை விட்டுட்டு வாழ்க்கையை நாமே காம்ப்ளக்ஸ் ஆக்கிக்க கூட சொல்லிள் லைஃப்ளா விட்டுடணும் அதை நம்ம காம்பிளிகேட் பண்றதுக்கு பார்த்தோம்னா என்னத்துக்கு ஆனா அந்த காம்ப்ளிகேட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பேர் நமக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பா அந்த பக்கமே போகாமல் ரிஷிகள் என்ன சொல்லிருக்காளோ ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதன்படி இருக்க பழகிக்கணும் குரோதனாக நிச்சங்க எப்ப பார்த்தாலும் சந்தேகம் யார பார்த்தாலும் சந்தேகம் இவா பண்ணிருப்பாளோ அவா பண்ணிருப்பாளோ ஒருவேளை ரெண்டு பேர் ஆறாம் பேசிட்டு இருக்கேன் என்ன ஒரு நிமிஷம் பார்க்காங்கன்னா என்ன பத்தி தான் கேலி பேசிக்கிறாளோ யாரோ எத்தையோ பேசிட்டு போறா இந்த சந்தேகம் எதுவும் பகவான பத்தி உனக்கு வர்றதே இல்லை நான் மாட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேனே பெருமாள் உள்ளத்துல என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்காரோன்னு சந்தேகப்படணும் இல்லையோ அதுதானே தேவை அத பத்தியே கவலைப்படாமல் யார் பேசிருந்தாலும் என்ன பத்தி பேசுறா ஒருத்தர் வெளியில நின்று பார்த்திருந்தா ஏதோ தப்பான அபிப்பிராயத்தோட பாக்குறா ஒருத்தர் திரும்பி பார்த்தாருன்னா என்ன திட்டத்துக்காகத்தான் பார்க்க போறா இந்த சந்தேகம் அம்மாவை நடத்துற சந்தேகம் அப்பா நடத்துல சந்தேகம் பிள்ளை நடத்துல சந்தேகம் மனைவி நடத்துற சந்தேகம் இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா சந்தேகத்தையே யாரும் விரும்புவதே கிடையாது இன்னைக்கு எல்லா உறவுக்காரர்களும் என்ன தெரியுமா எதிர்பார்க்கறா நம்ம கிட்ட நம்பிக்கை வேணும் பிள்ளைய கழுங்க அப்பா என்னை முதல்ல நம்பணும் பொண்ணை கழுங்க என் அப்பா அம்மா என்ன நம்பணும் நாங்கெல்லாம் தப்பு வழி போறவா இல்லை ஆனா என்னமோ புது வாழ்க்கை புதுசா இருக்குங்கிறதுக்காக நாம அப்படி இப்படி போயிட்டு வருவோம் ஒன்னும் தப்பில்லை இவர் எடுக்கச்சே நான் என்னமோ தவறான வழியில போவேன் ஏன் என் பெற்றோர்கள் சந்தேகப்பட்டு இருக்கா குழந்தைகள் எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா அந்த கம்ப்ளைண்ட் இல்லாம நாம தான் நெருக்கமா வாழறதுக்கு பழகி வேண்டும் சந்தேகத்தை கூடாது பரபாகிய உபஜீவி இன்னொருத்தனுடைய பாகியத்தையே பாரசைட் மாதிரி அவளை நம்பியே இன்னொருத்தருக்கு ராட்டரி அடிச்சதுன்னா சாமி அது எனக்கு கிடைச்சா மாதிரி அவர் கிடைச்சாருன்னா எனக்கு கிடைச்சா என்ன என நம்பித்தானே வாழ்ந்துருக்கேன் அப்ப இன்னொத்தரை நம்பியே ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையோ ஏதிலயும் சொந்தமா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டா சம்பாத்தியமும் சொந்தத்திலே இல்லையே இப்படி இருந்தாலும் ஆபத்துத்தான் அப்ப ஈர்ஷா கிருணி நசந்துஷ்டா குரோதனஹா நித்த சங்கிதாக பரபாகிய உபஜீவீச்சே நித்த துக்கிதாக இதோட இன்னைக்கு ஆற முடிச்சுட்டோம் நாளைக்கு ஏழு ஏழு எதுன்னு பார்க்க போகிறோம் ஆனால் ஆச்சரியமா ஒரே ஒரு ஏழு மட்டும்தான் சொல்லியிருக்கார் அந்த ஏழைப்பட்ட சப்த சமுத்திரங்கள் சப்த கண்ணிக்கைகள் நாளைக்கு நாம் ஒரு ஏழு பார்க்க போறோம் செய்வோம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை